திருமுகம் பதினான்கு சிவபஞ்சாட்சர தியானம் ஐந்து ஒன்பது ஆயிரத்து சிவமயம் அன்பு அறிவு தயவு முதலிய சுபகுணங்களை பூண்டு எமது கருத்தினும் கண்ணினும் ஒன்று உலாவுகின்ற சி இரத்தின முதலியார் அவர்கட்கு சிவானுகிரகத்தால் தீர்க்காயுலும் சிவக்யானமும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவதாக தமது சுப சரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்க விரும்புகின்றேன் தாம் இவ்விடம் விட்டு பிரயாணப்பட்ட நாள் தொடங்கி நாளது வரையில் தமது சுபசரித்திர வண்ணம் இவ்வண்ணம் என்று விசேஷம் தெரிந்து கொள்ளாதவனாக இருக்கிறேன் ஆதலால் அதை தெரிவிக்க வேண்டும் நான் புரட்டாசி மாதம் அவ்விடம் பிரயாணப்பட்டு வருவதாக ஓர் காரியம் பற்றி நிச்சயித்திருந்தேன் அந்த நிச்சயத்துக்கு ஓர் தடை நேரிட்டது என்னெனில் நான் புசித்து வருகின்ற கிரகத்தில் யோக்கியராகவும் தலைவராகவும் இருந்த ரெட்டியார் நாலது மாதம் பதவி அடைந்தார் ஆதலால் உடனே வருவது ஓர் வகை நிந்தைக்கு இடமாக இருக்கின்றது அதனால் மார்கழி மாதம் பிரயாணப்படுவதாக எண்ணுகின்றேன் எம்பெருமான் எண்ணம் எப்படியோ தெரிந்ததில்லை இவ்விடத்தில் மழை இல்லாமல் அதிக வெப்பமாக இருக்கின்றது அவ்விடத்தில் எப்படி இருக்கின்றதோ தெரிந்ததில்லை தாம் சிவபஞ்சாட்சர தியான பரராகி சதா சந்தோஷ சகிதராக இருக்க வேண்டுவதே என் வேண்டுகோளாக இருக்கின்றது தேகம் முதலிய கருவிகளை தக்க வண்ணம் நடத்தி வர வேண்டுகிறேன் திருவேங்கட முதலியார் முதலானவர்களுக்கும் வந்தனம் குறிப்பிக்க வேண்டும் சிரஞ்சீவி சிரஞ்சீவி இங்கு நாயக்கரவர்கள் க்ஷேமம் சிதம்பரம் ராமலிங்கம் துன்மதி வருடம் ஆவணி இருபத்தி இஃது சென்னப்பட்டினம் பெத்துநாயக்கன்பேட்டை ஏழு கிணற்றுக்கு அடுத்த வீராசாமி பிள்ளை தெரு கலெக்டர் கச்சேரி சுப்பராயப்பிள்ளை வீட்டுக்கு எதிர்வீடு ஸ்ரீ இரத்தினம் முதலியார் அவர்களுக்கு